வணக்கம் நட்டினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிலி நாட்டில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டில் மச்சு பிச்சு என்ற பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டையை அமெரிக்க சுற்றுலா பயணி ஹிராம் பிங்கம் கண்டுபிடித்தார் இது பழைய இன்கா பேரரசின் தொலைந்த நகரம் என கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிகாகோவில் ஈஸ்ட்லாந்து என்ற பயணிகள் கப்பல் மூழ்கியதில் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரேக்கம் பல்கேரியா மற்றும் முதலாம் உலக போரில் பங்கேற்ற நாடுகள் சுவிட்சர்லாந்தில் கூடி புதிய துருக்கியின் எல்லைகளை நிர்ணயிக்கும் உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு FIDE ஐ அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பென்சில்வேனியாவில் முதியோர் இல்லம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் பொறின்போது பிரிட்டன் மற்றும் கனடா நாட்டு விமானங்கள் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் குண்டுவீச்சு தாக்குதலை ஆரம்பித்தன நவம்பர் மாத இறுதி வரை இடம்பெற்ற இத்தாக்குதல்களில் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சைப்ரஸில் துருக்கியரின் படையெடுப்பின் பின்னர் சைப்ரஸின் ராணுவ ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நாட்டில் மீண்டும் மக்கள் ஆட்சி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லிபியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே இடம்பெற்ற நான்கு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜப்பானில் நாகசாகியில் பெரும் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இருநூற்றி தொன்னூத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹுல்டா குருக்ஸ் என்ற தொன்னூத்தி வயது முதியவர் ஜப்பானின் மிக உயரமான இடமான மவுண்ட் பியூஜி மலை சிகரத்தை அடைந்து சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா தனது புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லிபியாவில் நானூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஹெச்ஐவி கிருமிகளை பரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பல்கேரிய தாதிகளையும் பாலஸ்தீன மருத்துவர் ஒருவரையும் லிபியா நாட்டு அரசு விடுதலை செய்தது இனி விண்வெளியில் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பதினொன்று வெண்கலம் பாதுகாப்பாக பசிபிக் கடலில் இறங்கியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சி லோகநாதன் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேசுபாய் பட்டேல் குஜராத்தின் பத்தாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமரை தீவான் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி எஸ் சூசைதாசன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ ஏ ராமையா இலங்கை தொழிற்சங்கவாதி பொது உடைமைவாதி ஆயிரத்தி ஆண்டு அசிம் பிரேம்ஜி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாகிர் அப்பாஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஸ்ரீ வித்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனிஃபர் லோபஸ் அமெரிக்க நடிகை மற்றும் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு டக் போலிஞ்சர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு மார்டின் வான் பியூரன் அமெரிக்காவின் எட்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐ எக்ஸ் பெரேரா இலங்கை மலையக தமிழ் அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உடுப்பி ராமச்சந்திர ராவ் இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எஸ் பால் இந்திய இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் வனுவாட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் விக்கிபீடியாவில் வனுவாட்டு என்ற நாட்டில் சிறுவர் தினம் இன்று